ை அனந்தமய சனம்மாமேவ நசுவிமுகம் அகண்டானந்தமயம் சத்தம் ஜானமனந்தம் எம் பரம் ப்ரமே நான் பரபிரே தான் சந்தேக மீ கிரீடைய து அவதாரணார்த்தம் சத்யமேவத்தை தேற்றே காரணம் சொல்கிறோம் இல்லையா உலகு ஆதிபகவன் முதற்றேன்னு சொல்கிற மாதிரி நிச்சயமாக சொல்கிறேன் சத்யம் ப்ரவீமி ரித்தம் வதிஷ்மி சத்யம் வதிஷ்மி ஆ ரித்தம் வதிஷ்மி சத்யம் வதிஷ்மின்னு மாதிரி நான் ரித்தத்தைச் சொல்கிறேன் சத்யத்தை சொல்கிறேன் அங்கே அர்த்தம் கொஞ்சம் சொல்கிறோம் ரித்தம்னா யதார்த்த ஜானம் சத்தியம்னு சொன்னால் ததா அனுஷ்டானம் ஆனால் வதிஷ்யாமின்னு ரெண்டுலேயும் வந்துருக்கு இந்த வதிஷ்யாமி வதிஷ்யாமி இது மாதிரி உண்மையை சொல்கிறேங்கிற மாதிரி இங்கே வந்து அஹம் பிரம்ம ஏவ சந்தேகம் இல்லாமல் சொல்கிற வார்த்தை விபரியயம்சய விபரியய ரஹித ஜானம் அஹம் பிரம்ம ஏவ அந்த பிரம்மனுக்கு விசேஷனமெல்லாம் சொல்கிற நித்தியசுத்த விமுக்த ஏக்கம் பிரம்ம ஏவ அகம் அஸ்மி நித்தியசுத்த எப்பவும் சுத்தமாக இருக்கிறது நித்திய விமுக்த எப்போவும் விடுபட்டிருக்கிற ஏக்கம் ஏக்கம்னா அத்வைத்தம் இரண்டற்றன்னு அர்த்தம் ஏக்கம் அத்வை ரெண்டும் இருக்குது பாருங்க ஏக்கம் பிளவுபடாத அகண்டானந்த அகண்டானந்தன்னு அர்த்தம் பிளவுபடாத ஆனந்தம் நமக்கு வர்ற ஆனந்தமெல்லாம் இருக்கே ஒரு ஸ்லோகம் படித்தபோது கொஞ்சம் ஆனந்தம் அந்த மாதிரி இருக்கும் இன்னொரு ஸ்லோகம் படித்த உடனே அப்படியே டல் அடிக்கும் ஆனந்தம் வந்தது அதுக்கு பேர் வந்து போகிற ஆனந்தத்துக்கு ஹண்டானந்தான்னு பேர் ஹண்டானந்தம் ஹண்டானந்தான்னா என்ன கண்டானந்தான்னு யாருக்கும் பேர் வைக்கிறது இல்லை அதுதான் நம்ம ஸ்வாவம் ஸ்வாவம்னா என்ன விவகாரத்தில் பார்த்தோம்னா அதுதான் நம்ம சுபாவம் இருக்குது ஆனந்தத்தை கண் காது மூக்கு நாக்கு தோல் எல்லாம் துண்டு துண்டாக ஆக்குறது இல்லையா நம்ம என்ன பண்ணுறோம் இது வந்து ஒரே ஒரே சேவையை வச்சுண்டு இது எலுமிச்சம்பழ சேவை இது வந்து புளி சேவை இது எள்ளு சேவை எல்லாம் வச்சு வரிசையாக கிண்ணங்கிண்ணமாக வச்சுண்டு என்னதுன்னா கண்டானந்த இது வாயில் போட்டு இதில் கொஞ்சம் உப்பு இப்படி இருக்குது அதில் கொஞ்சம் புளி கூட அப்படி ஒன்று ஒன்றா எதையாவது சொல்லிட்டு அதில் வந்து அந்த அந்த அந்த கிடைச்சதோ அந்த ஆனந்தம் அதில் வேற ஒரு துக்கத்தை உண்டு பண்ணி சேவையே கிடைக்க மாட்டேங்கிறது அப்படி ஏதோ தப்பி தவறி சேவை கிடைச்சதுன்னு சொன்னால் அதுலேயும் ஏதோ தோஷத்தை சொல்லிட்டு பரவாயில்ல இருந்தாலும் அப்படி சொல்லி எல்லாம் கண்டானந்தம் கண்டானந்தன்னா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 ஏன்னா தூக்கத்தில் வந்து இந்த பிளவுபடுற ஆனந்தம் கிடையாது பிளவற்ற ஆனந்தம் அதில் அகண்டானந்தா ஆத்மானந்த ஸ்வரூபானந்தான்னு அர்த்தம் தூக்கத்தில் ஆனந்தமாக இருக்கோமா ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமா பெரிய விசாரம் தூக்கத்தில் ஆனந்தமாக இருக்கோமா ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமா அப்போ முளிப்புலேயும்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 நான் சொ ஜோக்காக சொல்கிறேன் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காய்ணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ டிவி ப்ரோக்ராம் பார்க்குறாங்க இல்லை சினிமா பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோம் அதில் கதாநாயகியோ இவங்களோ வந்து அவளுக்கு ஏதோ பிரச்சனை வருதுன்னு வச்சு இது பண்ணி இவன் அழகாங்க இப்போ பக்கத்துலேருந்து தட்டி நான் கூடவே தான் இருக்கேன் அப்படி ஒய்ஃப் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் நான் கூடவே தான் இருக்கேன் எதுக்கு அழக அப்படின்னு சொல்கிற மாதிரி இதுக்கு சொல்கிறேன் எதுன்னா ஆனந்தம் கூடவே இருந்தாலும் நாம் துக்கத்தை தான் வாங்கி போட்டுக்கிறோம் அதனால் நம்ம ஆனந்தமாக அழுதுன்றிருக்கிற போதும் ஆனந்தந்தான் சாஸ்திரம் சொல்கிறது கதாச்சின் நாகம் அப்பிரியா ஆனால் நம்ம மனசு என்னது துக்கத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறது ஆனந்தத்தை ஸ்வரூப்பானந்தத்தை மிஸ் பண்ணுறது ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லைன்னு அர்த்தம் நித்தியசுத்த விமுக்த ஏக்கம் பிரம்ம அகண்டானந்தம் அத்வயம் பிரம்ம அதாவது ஏக்கம்னு சொன்னால் சூன்யரகித்தம்னு ஒரு அர்த்தம் இருக்குது சூன்யம் இல்லாதன்னு அர்த்தம் சூன்யமற்ற இரண்டற்ற இரண்டற்றம் அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுவது என்பது இருமை அந்த இது கிடையாது துவைத்தம் கிடையாது போக்தா போஜ்யங்கிறது கிடையாது ஆனந்தமாகவே தான் இருக்குது ஆகா அத்வயம் பிரம்ம அது இன்னும் சொல்கிறார் சத்தியம் ஞானம் அனந்தம் சத்தியம் ஞானம் அனந்தம் உபநிஷத் சொல்கிறதுக்கு சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அதை கொண்டுட்டார் சத்தியம்னா என்ன அர்த்தம் தூய இருப்பு ஞானம்னா என்ன தூய உணர்வு அனந்தம்னா என்ன இந்த அனந்தத்தை இது ரெண்டுக்கும் சப்ளை பண்ணிக்கணும் முழுமையான தூய இருப்பு முழுமையான தூய உணர்வு அனந்தம் சத்தியம் அனந்தம் ஞானம் அனந்தம்னா பூர்ணம்னு அர்த்தம் அந்தம் இல்லாததுன்னு அர்த்தம் முடிவற்றதுன்னு அர்த்தம் எல்லை இல்லாதது முடிவற்றது லிமிட்லெஸ் அப்படின்னு அர்த்தம் எத்து சத்தியம் ஞானமனந்தம் பிரம்ம ததேவ அகம் ததேவ அகம் ததுபிரம அஹமஸ்மி அப்படின்னு அர்த்தம் நித்யசுத்த விமுக்தைக்கம் அகண்டானந்த அத்வயம் சத்யம் ஞானமனந்தம் எத்து பரம் பிரம்மாஹமே தத் எல்லாம் வேதாந்தத்தினுடைய என்னது எல்லாம் புழிஞ்ச ஜூஸ் மாதிரி கொடுக்குறார் அத்தனை இதெல்லாம் பிரம்ம லட்சணம் ஆத்மா வேற பிரம்மன் வேற இல்லை மகா வாக்கியை ஜீவாத்ம பரமாத்மனோ ஐக்கியம் வித்யா முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்திலிருந்து நிதித்தியாசனபரமாகவே சொல்லுகிறார் அதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறதெல்லாம் அப்படிதான் எடுத்துக்கணும் இருந்தாலும் அதெல்லாம் ஸ்ரவண மரணம் போன்றும் இதெல்லாம் நிதித்தியாசனபரமாகவும் இருக்கிறது ஆத்ம தியானம் அதை தான் படித்து கொண்டிருக்கோம் எல்லாம் சொன்னதே சொல்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் மனசில் பதிய வைக்கிறதுக்காகத்தான் அவ்வளோ தூரம் திரும்ப திரும்ப தங்கத்தை எப்படி புடம்போடுறோமோ அப்படி இந்த அறிவில் நம்மை புடம்போடுகிறது சாஸ்திரம் நித்தியசுத்த விமுக்தைக்கம் அகண்டானந்த அத்வயம் ஞானம் அனந்தம் எது பரம்பிரம்மாஹமேவத் தத்து பரம்பிரம்மேவ அகம் எது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ததேவ அகம் அஹ பிரம்மனுடைய லக்ஷணங்கள்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு உபநிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற லக்ஷணம் அனந்தம் சத்தியம் அனந்தம் ஞானம் பிரம்ம அதுவே நான் என்று தியானம் பண்ணணும் அடுத்த ஸ்லோகம் இதை சொல்ல ஆரம்பிக்கிறது